பெண்ணுடன் இணைந்து வாழ்வது என்பது இயற்கை நியதி அதை அறவழியிலே நெறிப்படுத்துகின்றான் இல்வாழ்பவன் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் இயல்பினான் எல்லாம் தலை என்ற வரிக்கு பொருள் பொறிகளை அடக்கி புலன்களை துறந்து துறவு வாழ்க்கையிலே தங்களை இணைத்துக் மேம்படுத்த முயற்சிக்கிறவர்கள் புலன்களை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 மெஞ்ஞானத்தையும் பெற்று வையத்துள் அடைய வேண்டிய லட்சியத்தை அடைவோம் ஆதி குருநாதர் அனைவருக்கும் அருள் புரியட்டும் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஹறிவோம்